வணக்கம் நட்டினியின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அனலக்ஷ்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்குற ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா தக்காளி சாதம் பிரியாணி புலவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நாங்கள் செய்யும்போது எங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மிளகாய் அதுக்கப்புறம் இந்த தக்காளி இந்த வெங்காயம் இதெல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பொறுக்கி பொறுக்கி வைக்கிறாங்க அது வந்து ஒதுக்கிடுறாங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அது அதெல்லாம் இல்லாமல் பேக் பண்ணும்போது இந்த இதெல்லாம் என்னவோ ஆனால் இதோடய சுவையை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன ஆலோசனை எப்படின்னா இந்த தக்காளி சாதம் பிரியாணி இதுக்கெல்லாம் நம்ம வதக்க வேண்டிய ஐட்டங்கள் அதாவது இப்போ தக்காளி சாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில்லை புதினா இதெல்லாத்தையும் நீங்கள் வதக்குவீங்க இல்லையா இது வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடுங்க அது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அதில் ரைஸ் போட்டு நீங்கள் வந்து எப்பவும் செய்கிற மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வாசனை பொருட்கள் அதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இன்னும் சொல்ல போனால் அந்த காரம் மிளகாய்லாம் கூட கொஞ்சம் பாதியாக குறச்சிக்கலாம் நீங்கள் இன்னும் அரிசி போடும்போது நல்லாவே காரம் ஜாஸ்தி இருக்கும் தக்காளி பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மிளகா மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரிசி போடும்போது உங்கள் குழந்தைங்க எதையுமே ஒதுக்க முடியாது அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஸ்கூலுக்கு கொடுத்துனு போனாலோ இல்லை வேறு வெளியூர் போகும்போதோ எடுத்துகிட்டு போகும்போதோ இதெல்லாம் எடுத்து தனியாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும் இதே பிரியாணியாக இருந்தால் அதே பிரியாணிக்கு என்னென்ன வதக்கணுமோ அதெல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறியை வதக்கிட்டு காய்கறி வதக்குனதோடு இந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு நீங்கள் வந்து பிரியாணி போட்டு தம் போட்டு கொடுக்கலாம் எல்லா வெரைட்டி பிரியாணிங்களுக்கும் இது பொருந்தோம் அதாவது காய்கறி பிரியாணி இருந்தாலும் சரி அசைவ பிரியாணியாக இருந்தாலும் சரி அதாவது மட்டன் சிக்கன் எது வேணாலும் நீங்கள் செஞ்சாலும் இந்த முறையை பின்பற்றினீங்கன்னா எதையுமே வந்து குழந்தைங்க ஒதுக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன ஆலோசனை தான் நன்றி